ஒன்பது அல்லாக உதைப்பதற்கு முன் சுபுகுடைய ஒரு ரகாத்தை அடைந்து கொள்பவர் சுபுகை அடைந்து கொள்கிறார் சூரியன் மறைவதற்கு முன் அசருடைய ஒரு ரகத்தை அடைந்து கொள்பவர் அசர் தொழுகையை அடைந்து கொள்கிறார் இதை அபுஹுரேரில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்